அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹு அவர்களிடம் அவர்களே எனக்கு இரண்டு பக்கத்து விட்டார் உண்டு அவ்விருவரில் எவருக்கு நான் அன்பளிப்பு வழங்குவது என்று கேட்டேன் நபி சொல்லாஹு அணைகி வசல்லம் அவர்கள் அவ்விருவரில் எவரின் வாசல் உமக்கு மிக நெருக்கமாக உள்ளதோ அவருக்கு என்று கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம்